بسم الله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى بكلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا انفسكم واهليكم nara يقودها الناس والحجاره عليها ملائكه غلال شداد لا يخون الله ما امرهم ويظلون ما يمرون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطره فابواه يحفظانه وينذرانه ويمجدانه او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவனாக உருத்தாகட்டும் சரவாக்கும் சராமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக குடிந்த ஜிம்மா கடமையை நிறைவேற்று முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒன்றுகளும் இருக்கும் அல்லாவின் நல்லதியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆகத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை நிலையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை ஹக்கான வாழ்க்கை இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் பட்டம் பதவிகள் சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும் அல்லது அவைகளை வைத்து விட்டு திடீரென்று வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஒரு வரும் டாக்டரும் கைவிட்டு குடும்பத்தார்கள் சூழலில் இருந்து அல்லது பிரதாபித்து அல்லோட கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரத்திலே ரூபிரிக்கப்படும் குடுப்பாட்டுவார்கள் கபஞ்சார்கள் தொழில்ப்பார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் அந்த புதை கூடிய ஒரு சிறிய இடம் நெருக்கமான இடம் இருள் நிறைந்த இடம் புலுபூச்சிகள் நிறைந்த இடம் அங்கேயுடைய காசி பணத்தாலோ வட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது அந்த தனிமையான இருள் நகைந்த புல்பூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய வரை அச்சுமல்ல உடைய பயம் நம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்ல மல்கள் அஞ்சு நேர தொழுகிய பேணுதலாக தொழுது கொள்வது வியாபாரம் கொடுக்கல் வாங்கலை ஏமாத்து துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலாலான முறையில பேணி செய்து கொள்வது குடும்ப உறவுகளை சில்லன பிரச்சனைகளுக்காக வேண்டி துண்டிச்சு கொண்டு கோபிச்சு கொண்டு இருக்காம குடும்ப உறவுகளை பேணி சேர்ந்து நடப்பது எங்களிட ஊர் மக்களோடையும் மகல்லவாசிகளோடையும் அந்நிய பிற மக்களோடையும் பண்பாக அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது இவைகள் தான் கால் மாற்றிலும் தளமாற்றிலும் வடதிலும் வடதிலும் இருந்து கை கொடுக்கக்கூடியதாக இருப்பது மட்டுமல்ல நாளைய கயாமத்துடைய பயங்கரமான கட்டத்தில் அரசுடைய நிழலை தந்து வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பெற்று சுராத்தல் முஸ்தக்கின் பாலத்தை மின்னல் வேகமாக அடைந்து நிரந்தரமான இன்பகரமான மே கண்டிடாத அந்த சொருக்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் இந்த சாலிகான அமல்களும் தான் எனவே கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில் அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல் பட்டம்பதவிகளுக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி எகலாசோட அதிகம் அதிகமாக அமல்களில் நிபந்தத்துகளில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்ப தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசியத்தையும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் நல்லே அன்பு சகோதரர்களே உலகத்திலே வாழுகின்ற பொழுதும் எதை எடுத்தாலும் நல்லதை தான் கேட்கிறோம் மார்க்கெட்டுக்கு சாமன் எடுக்க என்ன மரக்கறி அல்ல எடுத்தாலும் நல்லது வேண்டும் என்று வீடு வாங்கினாலும் நல்லோரு வீடு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் நல்ல கடை ஒன்று கிடைக்கணும் நல்ல வியாபாரம் ஒன்று செட் ஆகணும் கல்யாணம் முடிச்ச போனாலும் கிடைச்சனும் வாகனம் எடுத்தாலும் நல்ல வாகனம் ஒன்று கிடைக்கணும் இதுதான் எதை எடுத்தாலும் அன்றாடம் நல்ல நீக்கின்ற நாம் ஏன் எமக்கு பின்னால் எம்முடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு நல்ல சமூகம் உருவாகுவதை எதிர்பார்க்காமல் இருக்கிறோம் ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் யாரை நெறிப்படுத்த வேண்டும் யாரை சீராக்க வேண்டும் அரசியல்வாதிகளை சீராக்குவது கொண்டு ஒரு சொந்த சமூகம் உருவாகுமா அல்லது பெண்களை சீராக்குவது கொண்டு ஒரு நல்ல சமூகம் உருவாகுமா அல்லது வியாபாரிகளை சீராக்குவது கொண்டு ஒரு நல்ல சமூகம் உருவாகுமா அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லே இன்றைய இளம் சமூகம் தான் நாளைய வீட்டின் குடும்பத்தின் பாடசாலையின் பள்ளிவாசலின் பொறுப்புதாரிகளாக மாற இருக்கிறார்கள் இன்றைய இளம் சமூகம்தான் சரியான முறையிலே வழிகாட்டப்பட வேண்டும் இன்றைய இளம் சமூகத்தை சரியாக வழிவாட்டி வழிகாட்டுவது கொண்டுதான் நாளைக்கு எங்களோட ஊர் எங்களது பள்ளி எங்கள பாடசாலை எங்கள குடும்பம் நல்லவர்களாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லதார்களே தாயுடைய கற்பத்திலே நாற்பது நாள் இந்திரியம் நாற்பது நாள் வெட்ட கட்டி நாற்பது நாள் சதை கட்டி நாலு மாதத்திலே புள்ள துடிக்கிறது உம்மா தாய் அந்த பெண் சகஜத்துக்கு கிளம்பி சுஜூதில இருந்து கொண்டு ரெண்டு நாளோ அல்லது எட்டு ரத்தோ சொல்லக்கூடிய நேரத்திலே சுஜூதில இருந்து கொண்டு மவுத்தில உருவாக கூடிய இந்த குழந்தைய நாட்டுக்கு சமூகத்துக்கு நல்ல ஒரு பிள்ளையாக ஆக்கி தந்துறியாள்லா அறகுறை இல்லாத ஒரு குழந்தையாக தந்திரியா தக்குவா உள்ள ஒரு குழந்தையாக ஆக்கி தந்துறியா தாயகப்பனுக்கு பிரயோசனமான துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக ஆக்கி தந்துறியா வர்களே ஒன்பது மாதத்திலே அகரஜக்கும் என்பூத்து உம்மஹாசிக்கும் உம்மட பௌத்திலிருந்து வெளியே வருகிறேன் வலது காதலே பாங்கி இடது காதலே இக்காமத்து அடுத்த கட்டமாக ஒரு தாய் ஹோஸ்பிட்டல இருந்தால் என்றால் சத்தங்கள் ஆடிமின் மூலமாக ஈச்சம் பழம் போன்றவை வாயிலை சப்பி அந்த குழந்தையுடைய வாயிலை தேச்சு தகனி சல்லு அரைவசல்ல செய்தார்கள் ஆய்வுக்கு ஆரோக்கியத்துக்கு பிள்ளையுடைய இல்முக்காக துவா செய்ய வேண்டும் ஏழாம் தினத்திலே பிள்ளையுடைய முடியறக்கி தங்கம் அல்லது வெள்ளிப்பாதத்துக்கு ஒரு சிறந்த பேரு வைக்க வேண்டும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் உங்களோட பெயர்கள் அல்லாவுக்கு விருப்பமானது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த அபிமான்களுடைய பேர்களை வைங்க உங்களோட வாப்படை பேரோட சேர்த்து நாளை சியாமத்தில் பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள் அழகான பேர்களை வச்சு கொடுங்க சொல்லுங்க இண்டர்நெட்டுகளில் வார பேரை மட்டும் எடுத்து உளமாக்களிடத்தில் ஆலோசனை கேட்காம வெற்றி பிள்ளைகளுக்கு பொய்யான கருத்துகள் உள்ளடக்கப்பட்டதாக பிழையான கருத்துகள் உள்ளடக்கப்பட்டதாக வருகிறது எனவே நான் ஒரு பேர் புத்தகத்தையே தயார் செய்திருக்கிறேன் ஆயிரம் பெண் பிள்ளைகள் ஆயிரம் ஆண் பிள்ளைகளுக்கான பேரை அழகான முறையிலே தயார் செய்து தரியமானவர்களே ஏழாம் தினத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கத்தனா செய்து கொள்ள வேண்டும் ஏழாம் தினத்திலே அந்த புள்ள ஆணாக இருந்தால் ரெண்டு ஆடு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆடு அடுத்த இனிப்பு பண்டங்கள் கலந்து அத்தைக்கு அந்த அடிப்படையில் அந்த பங்கீடு செய்ய வேண்டும் இப்படியான கடமைகளை செய்வதோடு அன்புக்குரியவர்களே அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கின்ற பொழுது அந்த தாய் நல்ல முறையிலே முறையான முறையிலே எமக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே பால் கொடுக்க வேண்டும் மிக ஒரு சிறந்த கட்டம் ஹாஜா மொஹின் ஜிஸ் அஹமத்துல்லாஹி அருகி பெரிய மனிதர் ஒரு பிரயாணத்தில் திரும்பி வருகிறார் தொண்ணூறு லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் உம்மாட்டை வந்து சொன்னாங்க உமா சந்தோஷமான செய்தி இந்த பிரயாணத்தில் தொண்ணூறு லட்சம் பேர் இஸ்லாத்தை மாற்ற வேண்டும் என்று துவா செஞ்சேன் அந்த துபாவுடைய வரக்கத்துத்தான் மகனே இன்றைக்கு பெரிய வேலைகள் எல்லாம் செய்கிறாய் என்றேன் ஹாஜா மோஹிந்தின் அகமதுல்லாஹி அலை அவருடைய தாயார் பதில் சொன்னார்கள் எங்களுடைய இன்றைக்கு கொண்டு குவிக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் ராஜாவிலே அந்த பிறந்தார்கள் பால் கொடுக்கின்ற பொழுதும் உறவு செய்து கொண்டு காத்து சுண்ணத்தை தொழுது ரொம்ப தொடர்பாகுவார்கள் பெரிய ஞானியாக மாற்றித் தர வேண்டும் என்று அந்த துவாவுடைய பதக்கத்துக்கு ஆயின் குறை எவ்வளவு குறைசி குளத்தில் ஒரு ஆலி வருவாரு பூமியுடைய வித்து வித்து பெரிய பெரிய ஆலிம் கட்ட கஜாவில் இருந்து பல சீனத்திலிருந்து மக்கா மதீனாவுக்கு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பிள்ளைய கூட்டிட்டு போய் பெரிய உஸ்தாதுமார்கள் இமாம்தலத்தை உட்கார வைத்து கல்வியை புகட்டுவதற்கு காரணமாக இருந்தார்கள் அந்த தாயார் அவர்கள் படிப்பில எனக்கு கோடி கோடி பணம் படிப்புக்காக செலவழிக்காமல் பிள்ளையுடைய கல்விக்காக செலவழிக்காமல் நாங்கள் போவோம் என்றால் அந்த புள்ளைக்கு செய்வதோகம் என்பதை ஞாபகம் பெற்றுக் கொள்வோம் இன்றைக்கு எத்தனையோ கோடீஸ்வர்கள் இருக்கிறார்கள் படிப்பில்ல வியாபாரத்தில் உட்கிருவாரு வியாபாரத்தை வியாபாரம் செய்யத்தான் வேணும் பரம்பரை வியாபாரம் கைவிட்டு போகக்கூடாது ஆனால் படிப்பை கொடுத்து அந்த வியாபாரத்தை கொடுப்பது கொண்டுதான் வியாபாரத்திலே முன்னேற்றத்தை காண முடியும் என்பதையும் ஒவ்வொருவரும் வழங்கிக் வேண்டியவர்களாக இருக்கிறோம் இனியமானவர்களே அந்த அடிப்படையிலே இமாம் சாப் ரகமும் பின்னணியிலே அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக தாய்மார்கள் இருந்து இருக்கிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்கிக் வேண்டும் இனியமானவர்களே தாயுடைய தகப்பனுடைய துவா பிள்ளைகளுக்காக நேரடியாக கிரெட்டாக கபூர் செய்யப்படும் இனி மாணவர்களே துவாவும் செய்ய வேண்டும் வழிகாட்டல்களையும் இப்பொழுதுக்கு முந்திகளை படிச்சு கொடுக்க ஒரு ஆளுமுடன் ஆளுமடத்தில் அந்த குரானை முதலாவதாக போதிக்க வேண்டும் உள்ளத்திலே முதலாவது குரான் போக வேண்டும் குரானுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இனியமானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்ப மொண்டசூரிக்கு போகுது மதரச விளங்கல்ல குர் மதரசவர்களே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க உங்களோட பிள்ளைகள் இஸ்லாமத்தில வளரணும் என்றால் இஸ்லாமத்தில வாழணும் என்று சொல்லியிருந்தால் இஸ்லாமியப் பற்றுள்ள ஒரு பிள்ளையாக வாழணும் என்றால் இந்த குர்வான் மதரசாவை தலைக்கு மேலால வச்சு கவனிங்க லேசானதல்ல கல்வி சிலையில் எடுத்து சின்னத்தில் படிக்கிறது தான் கல்லில் எழுதுகிற மாதிரி பாத்திஹாசூரத்து பாடமிக்கணும் தெரிஞ்சிருக்க பாடமாக்கணும் குனூத்து வஞ்சகத்து தொழுகல் ஓதுர ஓதுர அண்டாட் தொழுகல் ஓதிரல் பாடம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு எங்க பாடமாக்கே இந்த சின்னத்தில பாடமாக்கினால்தான் அந்த பிள்ளைக்கு பெருத்தாலும் அந்த பாடம் கல்லிலும் கொத்தினது மாதிரி ஜமாத்துகள்ல போய் பார்க்கிறோம் சரியாக ஓதப்பட வேண்டும் தெரியாது பரவு தெரியாது முழுக்குடைய பரவு தெரியாது ஏராளமான குறைகளை எத்தனையோ பெரிய பேட்டி பேரம் கண்ட சகோதரத்தில் காணுகிறோம் என்ன குர்வான் மதர்சாவை துஷ்பிரயோகம் சென்றது எனவே குர்வான் மதர்சாவை எங்களுக்குத்தான் தப்பி பைத்தது எங்களை பிள்ளைகளாவது குர்வான் மதர்சாவை போகணும் சரியா அங்கேதான் தொழில்கிட்ட பரலை முழுக்கூடிய பரலை கைலுடைய விஷயம் உள்ளுடைய சருத்து அத்தனையும் அங்கேதான் எரியமானவர்களே அங்கேதான் படிக்கிறது அது மட்டுமல்ல அடிப்படையான இஸ்லாக்குடிய விஷயங்கள் அந்த குரான் மதரசாவில எளியமானவர்களே ஒரு காலத்துல பாடசாலையில் அரபு பாடம் இஸ்லாம் பாடம் வச்சு இருபது வருஷத்துக்கு முன்னால மௌலவி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அவங்க எல்லாம் ரிட்டையர்டாகி பேசு கொண்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்கறதுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடசாலைகள்ல தான் இஸ்லாம் பாடம் போதிக்கு ரோங்கிக்கிறாங்க சென்ற வருஷங்கள்ல நாற்பது வீதமான படிச்சதெல்லாம் முழு உலகத்திலையும் சுத்தி அழகான ஒரு பாட திட்டத்தை என்ற பாடத்திட்டத்தை தயாரித்து அதுல தீனியாட்டா அதுல சீராவா அதுல தகுவிதா அதுல அக்கைதாவா அன்புக்குரியவர்களை அண்டாட துமாக்கலா எல்லாத்தையும் மக்களுக்குவர்கள் பயன்பெற்றார்கள் அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழலி எடுங்க பிள்ளைகளுக்கு எளியமானவர்களே நான் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலால மதரசாவில் ஓதி கொடுத்தேன் என்ற அனுபவத்தில் இந்த மிம்பரில் இருந்து உங்களுக்கு சொல்றேன் எளியமானவர்களே வந்து எட்டு மணியிலிருந்து ரெண்டு மணியாக நேற்று பாடசாலையில படிக்கிற படிச்சுட்டு வருது குரான் பத்து நிமிஷம் போகலான் அதிக வர சொல்லிட்டாங்க அப்படியா அவங்களோட சண்டை பிடிச்சால போவோம் வாங்க இனியமானவர்களே அல்லாவின் நல்லே கொஞ்சம் சிந்தனை கெடுங்க டியூஷன் படிப்பீங்க சிங்கள மொழி படிப்பீங்க ஜட்ஜாக்குங்க துறை சார்ந்தவர்களாக்குங்க டாக்டராங்க இன்ஜினியராக்குங்க கட்டாயம் சமூகத்துக்கு தேவை படிப்புள்ளவர்கள் சமூகத்துக்கு இல்லாமல் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க தேவை படிப்ப குடும்பம் ஆனால் ஏன் அடிப்பட பார்க்கக்கூடிய விஷயம் அங்கதான் படிச்சு கொடுக்கப்படுகிறது அக்தா அல்லாவுக்கு வாஜிபான சிபத்து நபிக்கு வாஜிபான சிபத்து அடிப்பட விஷயங்கள் அந்த குரான் மதரசால பதி பணிச்சு கொடுக்கப்படுது யாசின் சூரா ஓதி வந்தால் தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும் யாசின் இந்த குரான் மதரசாலதான் தபார கல்லரி சூரத்தையும் அலிப்லாமின் சஜதாவையும் தூங்க மாட்டாங்க தபார கல்லதி ஓதி வந்தால் கபூருடைய வேதனைக்க மாட்டாது எங்க பாலமாக்குற இந்த குர்வான் மதரசாவில தான் வெளியாகும்புல்லூர்கள ஒவ்வண்டுக்கும் தடி சிறப்பிக்க இதுபோன்று ஏராளமான சூழத்துகளும் அந்த ஓதக்கூடியவைகளையும் அழகாக ஓதக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய படிச்சு கொடுக்கக்கூடிய இடம் இந்த குரான் மந்திரசா நினச்சு கொள்ளாது எந்த கஞ்சத்தனமும் இல்ல ஏன் சரியாக மாற்றங்கள்ல வீண வளங்கள்ல அடிப்படைய வளங்கள்ல அன்புக்குரியவர்களே குருவான் மதரசா லேசானதல்ல குருவான் மதரச படிச்சு கொண்டுதான் உலமாக்களை கண்ணிய மூத்தவர்களை முதியவர்களை பெற்று வளர்க்க தாய் தாப்பவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு படிக்க நடந்தான் குரான் மதரசா எனவே குர்வான் மதரசாவில அந்த மத்தம் என்ற அடிப்படையில குரான் மதரசாவில ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு அடிப்படையான மார்க்கூட கல்வி கட்டாயமாக கொடுக்கப்படணும் அது கொடுக்கப்படையில் நெருத்ததுக்கு பிறகு டாக்டர் ஆகும் லோயராகும் இன்ஜினியராகும் அக்கௌண்டன் ஆகும் துறை சார்ந்த அறிவுள்ளவர்களாக மாறுறாங்க கேட்டால் பாக்கிய தெரியாது முழுக்கூடிய அத்தகைய பாடம் இல்ல ஒழு தெரியாது தொழுக தெரியாது அடிப்படைய விஷயங்கள் தெரியாது மட்டுமல்ல பல யூனிவர்சிட்டிகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறோம் எத்தனையோ யூனிவர்சிட்டிகள் பட்ட படிப்பை முடித்தவர்கள் முடிக்கக்கூடியவர்கள் அல்ல இல்ல என்று சொல்லக்கூடிய நாட்டிகள் உருவாக்கினார்கள் அந்த பிள்ளைகள் குறை சொல்லே இதுக்கு காரணம் மதர் சாலை நிமிஷம் வேற வேற கல்விக்காக டைம் கொடுத்தோம் அன்பு கூடியவர்களே குறையாக சொல்லல ஆனால் மார்க்குள்ளைகள் வரணுமா உங்களோட மௌத்துக்கு பிறகும் உங்களோட கபருல கொடுப்பாயிட்டு மூணு கட்டு கட்டி பதிமூணு ஆறு கபட்டி வச்சதுக்கு பிறகும் உங்களோட கதையோ உங்களோட சொத்தோ உங்களோட காசி கட்டோ உங்களோட வாகனமோ ஒன்றுமே உங்களோட வரமாட்டாது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும் அன்புக்குரியவர்களே வரக்கூடிய ஒரே ஒரு சொத்துத்தான் மின் வலதின் சாரியின் எது யக்கூடிய சாலியானரியாது நிறைய பணமும் சொத்தும் கடையும் தோட்டமும் அன்புக்குரியவர்களே புள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை மதுர கவனிக்கிறதுக்கு நேரம் இல்ல கொஞ்சம் கையேட்டு கூப்பாட்டுங்களே யாராவது கேட்டிருக்கிறோமா அன்புக்குரியவர்களே உள்ள கைய வச்சு கேளுங்க கேட்டிருக்கிறோமா ஒரு சிலர்கள் கேட்டு இருப்பார்கள் இல்லை என்றும் இல்ல ஸ்கூலுக்கு என்ன மகனை போறாய் என்ன படிக்கிறாய் கொட்டிய கொஞ்சம் தாயே ஸ்கூல் பாடங்களை செக் பண்ணிக்கலாமா அன்புக்குரியவர்களே எங்கன்னா சமூகம் எப்படி இருந்தால் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட பிள்ளைகள கவனிங்க அந்த புள்ளட துவாத்தான காசோ பணமோ சொத்தோ கடையோ ஒன்றுமே கபருக்கு வர மாட்டாது நல்லா ஞாபகம் வச்சு கொள்வோம் அதனால் அன்புக்குரியவர்களே பிள்ளைகளை கவனிங்க பிள்ளைகளை படிப்ப கவனிங்க ஓதனை கவனிங்க ஒரு மாசத்துக்கு ஒருக்கமாவது நீங்களும் கூப்பிட்டு கொப்பிகளை பாருங்க படிச்சதை படிச்சத கேளுங்களை என்ன படிக்கிற ஓதி காட்ட கொள்ளுங்க சந்திங்க உள்ள படிக்கிறானா ஆசிரியர்களை சந்தீங்க படிக்கிறானா வாரானா ஸ்கூலுக்கும் மதரசாவுக்கும் வாரானா கேளுங்க மேலான சகோதரர்களே இதுதான் ஆக முக்கியம் போறானா அவன் யாரோட கூட்டுறான் அவன்கிட்ட கூட்டாறு யாரு எங்க இருக்கிறான் எங்க தங்குறான் காலத்தெத்தனை மணிக்கு ஊட்டுக்குவாரான் ஊட்டில தூங்குறானா வேதன் கை தூங்குறானா அவன் கழுத்தில் என்ன போட்டுக் கொண்டிருக்கிறான் கையில என்ன போட்டுக் கொண்டிருக்கிறான் மகனே இது என்ன வேத மகனே நபிகாட்டின முறையா கேள் இந்த மேலான சகோதரர்களே பிள்ளைகளை சின்னத்திலிருந்து கவனிங்கால் அர்ப்பிக்கலாம் விஷயத்தில் கவனம் எடுங்க ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பிள்ளைகள விஷயத்துல கவனம் எடுத்து உங்களோட காசு பணத்தை விட உங்களோட பிசினஸ் விட தொழிலை விட புள்ளைகள விஷயத்துல கவனம் ஏற்பட்டு அவர்கள் வியாபாரத்தில் உட்கார்ந்து பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க வருகிறது நிறைய கள்ளி வரக்கூட பாவமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு அது காரணமாகிறது எங்க சமூகத்தில் இன்றைக்கு ஐம்பதுக்கு ஐம்பது கிட்னி பே காரணமாக இருக்குது அது மட்டுமல்ல போதை பொருளை பாவிக்கிறது கொண்டு ரெண்டு வருஷம்தான் அவருக்கு ஆன்ம கூடிலும் பாவிக்க கொள்ள இச்ச கூடிலும் சகவத்து என்பதை அன்புக்குரியவர்களே எங்களுக்கு கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே எங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் ஒரு காலத்தில் எங்களை டிஃபென்ஸில் பாதுகாப்பு துறையில மேல் மட்டத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே அதே போல கச்சேரிகள் ஆயிரம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க மூவாயிரத்தி நானூறு பெண்கள் நூறு நூறு ஆண்கள் எல்லா ஆபீஸ்கள்லையும் எல்லா இடத்திலையும் அப்படித்தார் ஒன்பது நூற்றி சட்ட பாடசாலைக்கு இன்றைக்கு இந்நூற்றி சட்ட பாடசாலைக்கு அதிபதிகளை வழி நடத்தக்கூடிய நிறைமை எங்களை சமூகத்தில் உருவாகி கொண்டு போகிறது கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு பேராபத்திண்டால் எந்த அளவுக்கு பேராபத்தால் எங்களை படித்த பிள்ளைகள் பொம்புள பிள்ளைகளுக்கு சரியான மாப்பிள்ளை இல்ல படித்த மாப்பிள்ளை இல்ல அண்மையில் சில டாக்டர் மார்கள் பெண்மார்க்கு சாதாரண தொழில் ஓடவரம் எழுதி இல்லாத மாப்பிள்ளைகளை கல்யாணம் முடிச்ச வேண்டிய நெற்கொஞ்சமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான குறைபாடுகள் சமூகத்தில் நடப்பதற்கு காரணம் என்ன பெற்றார்களே துறை சார்ந்தவர்களே உளமாக்கலே பள்ளிவாசல் நிர்வாகிகளே எங்களை உருவாக்குவதற்கு என்னென்ன செலவழித்ததுமோ திட்டம் போடுதமோ திட்டம் போட்டு படிப்புக்காக கல்விக்காக செலவழிங்க நிறைய மதரசாக்கள் இன்றைக்கு நூறு மதரசாக்கள் படிப்போட ஓலவெல் ஏலவெல் ஐடி எல்லா அமைப்புகளும் உள்ளதாக பாடக மதரசாக்களும் அமைஞ்சு கொண்டு போதும் அஹம தாய் தனிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் உள்ளவைகளை விட்டு விட்டு படிப்பின் பக்கம் செலவழித்தது எமக்கு இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில நாங்கள் எங்களை கல்வியும் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக ஆக்கி அவர்களுக்கு பரிசீலிகள் போதை பொருள்களுக்கு அடிமையான சமூகமாக எங்களை பிள்ளைகள் மாறிடுவாங்க கடைசிக்கு எங்களை பொம்புள பிள்ளைகளுக்கு சரியான மாப்பிள்ளை எடுத்துக் கொள்ள இடாது கணவன் ஒன்று எடுத்துக் கொள்ள இடாது பெண்கள் படித்தவர்களாக மாறிக்கொண்டு வராங்க ஆனால் ஆண்கள் படிக்கிறார்கள் இந்த கொலை சமூகத்தில் மிக விரிவு அடைஞ்சு கொண்டு போகிறது அல்லாவின் ஒவ்வொருத்தரும் கவனம் எடுங்க படித்த சமூகத்தை உருவாக்கணும் பாதமான காரியங்களை மட்டும் எங்க ஆண்களை எங்கடைய பாதுகாக்கணும் இன்றைய வாலிபர் சமூகம்தான் நாளைக்கு எங்களை பள்ளிவாசல தலைவராக நிர்வாகிகளாக வரைக்கிறாங்க சமூகம்தான் நாளைக்குடும்பத்தை வழித்தளம் சமூகம்தான்ப்பு அவர்களுக்கு பாடசாலையா எங்க பள்ளிவாசலா எங்கட குடும்பமா சீரான குடும்பமாக மாறும் இல்ல அன்பு புரியவர்களே அதற்கு மாற்றமாக இருந்தால் எங்கட சமூகம் எங்கட பள்ளி எங்கட மதரசா எங்க ஊரு குடும்பம் நாசமாக என்பதில் எந்த சந்தேகம் இல்ல அதனாலதான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது உடமாக்களுக்கு கை நீட்ட தேவையில்ல நிர்வாகிகளுக்கு கை நீட்ட தேவையில்லுக்கு கை நீட்ட தேவையில்ல ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய விஷயத்தில கண்ணும் கருத்துமாக இருந்து எங்க குடும்பத்தில் பிள்ளைகள மல்லியோட குரானோட உடமாக்களோட தொடர்புள்ள பிள்ளைகளும் ஸ்பெயின் ஒரு பெரிய நாடு ஏராளமான ஆயுதக்கணக்கான பள்ளிகள் உள்ள நாடு ஒரு பள்ளியில கூட ரெண்டு ரக்காட்டு சுண்ணத்து தொலை திட்டம் போட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க யாரை விட்டு பள்ளியை விட்டு உளமாக்க விட்டு தூரமாக்கிடாங்க அடுத்த சமூகம் மோசமான சமூகமாக மாறி பள்ளி வரி வைத்து ஸ்பெயின்ல இருந்து அந்த நிலம் என்பது நாட்டில் எங்க ஊர்ல வா உருவாக கூடாது அன்புக்குரியவர்களே இன்றைய சமூகம் மிக முக்கியமானவர்கள் அவங்க தான் முதுகோ எங்களை அவர்களை பாதுகாப்பதற்காக எங்க ஜெம்யூசர் மாநிலத்தில் ஏராளமான வழிகாட்டல் இருக்கிறது எனவே உளமாக்களோட சேருங்க உளமா சபைகளோட சேர்ந்து உளமாக்களோட சேர்ந்து அன்புக்குரிய திட்டம் போட்டு எங்களை சமூகத்தை பாதுகாப்போம் ஒரு சிறந்த சமூகமாக சொல்லக்கூடிய சமூகம் அஞ்சு நேரம் இன்றைய திட்டம் போட்டு இந்த நலம் சமூகத்தை பாதுகாப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு சிறந்த சமூகம் எதிர்காலத்தில் உருவாகுவார்கள் நானும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடியதோ இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இங்கே கூடிய ஐம்பது வீதமானவர்கள் இன்னொரு குடும்பத்தை பாடசாலைய பள்ளி கட்டி காக்க போறாங்க பாதுகாக்க அவர்களை தக்குவா உள்ளவர்களாக உருவாகி விட்டு போவதற்கு வல்லவன் அனைவருக்கும் மரபு புரிவாராக யார் நம்முடைய பாவங்களை மன்னித்து எம்மை பொருந்திக் கொள்வாராக நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வதாக எங்கட கிராமங்களை நகரங்களை ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பாதுகாத்து பள்ளியோடு தொடர்புள்ள சமூகமாக சமூகமாக இம் சாந்த மாட்ட போடக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கி தந்தல் வாயாக ஒரு சிறந்த சமூகமாக இந்த இளம் சமூகத்தை ஆக்கி தந்தல் வாயாக யாழ்லா பலஸ்தீன் நாட்டிலே நடைபெற அநியாயத்தை யாழ்லா நிறுத்தாக்கி ஒரு சுமூக நிலைமை ஏற்படுத்தவாயாக இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசிபாக்குவாயாக எழுந்த குடும்பங்களுக்கு மீழ்த்தி கொடுப்பாயாக குடும்பங்களுக்கு பொறுமையை நசிபாக்குவாயாக மசிது அக்சாவை பாதுகாப்பாயாக எம்முடைய எதிரிகளை வளர்த்தி அளிப்பாயாக அவர்களுடைய ஆயுதங்களை சேரக்க வைத்திருவாயாக அவர்களை சின்ன சின்னப்படுத்திடுவாயாக தோல்வியை கொடுத்திருவாயாக பிரபே ரஹ்மானே கிருபியுள்ளவனே கூடிய சீக்கிரம் அந்த நாட்டிலே ஒரு சுமூகமான நிலைமைப்படுத்திடுவாயாக மேலான நபிவார்கள் பால் பிறந்து வாழ்ந்த அதிகமான நபிவாக பிறந்து வாழ்ந்த ஊர் யார்லா அதை பாதுகாத்தல்வாயாக எம்முடைய கடைசி மூத்தை யார்லா நல்ல நாட்டு தருவாயாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நாட்டிலே நடக்கக்கூடிய தேர்தலை சுமூகமாக நல்ல முறையிலே ஒழுக்கமாக நடைபெறுவதற்கும் யார்லா முஸ்லீம்களுடைய உரிமைகளைப் பெற்றி இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு சிறந்த ஆட்சியாளர்களை தந்தன் வாயாக எங்களது வாக்களை கபூர் செய்து கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக வாக்குறத